வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் பாயிரப்படலம் முந்து ஒரு காலத்தின் மூவுலகம் தன்னில் வந்திடும் உயிர் செய்த வல்வினை எதனாலே அந்த மில்மறையெல்லாம் அடிதலை தடுமாறிச் சிந்திட முன்வோரும் தேவரும் மருள் ஊற்றார் நெற்றியில் விழிகொண்ட நிமலனதருளாலே அற்றமில் மறையலா மாதியின் வரலாலே மற்ற அதன் இயல்பு எல்லாம் மயலரவே நாடித் தெற்று இணையவராலும் செப்புவது அரிதாம் ஆல் ஆனது ஒரு பொழுதின் முனிவோரும் மாநிலம் இசை வைகும் மக்களும் இறை உள்ள ஞானமதீலர் ஆகி நவின் மாற்றி தீ நெறி பலாற்றிப் செய்தார் அவனியில் அறம் எல்லாம் அருவினை என நீக்கிப்பவ நெறியறம் என்றே பற்பலரும் செய்ய புவனமது உண்டோனும் போதனும் அது காணா சிவனருளால் அன்றி தீர்கிலது இது என்றார் இன்னப்பான்மையை எண்ணீருவரும் பொன்னி நாடு புறந்திடும் மன்னனும் துன்னு தேவரும் சுற்றினர் வந்திடக் கன்னிபாகன் கைலையில் ஏகினார் அந்த செம்பனணிமணிக் கோயிலின் முந்து கோபுர முற்கடையிற்புகா நந்தி தேவரை நண்பொடு கண்டு நீர் எந்த யார்கே எம்பரவிசைப்பீரென்றா தேவதேவன் திருமுன்னர் ஏகியே காவல் நந்திக் கடவுள் எழி பூவை வண்ணனும் போதனும் புங்கவர் ஏவரும் செறிந்து எய்தினரீண்டு என்றான் என்ற யாரையும் இவ்விழைக் கொன்றே சூடிக் கொணர்க எனச் செப்பலும் நன்றதேயன நந்தி வணங்கியே சென்று மான் முதல் தேவரை எய்தினா செம்மை போகிய சிந்தை கிழி எம்மை யாளுடைய அருள் எய்தினான் உம்மை அங்கு வரனுவன்றான் இனி வம்மின் நீர் என வல்லையில் கூவினான் விழித்த காலை விழிவழி போத நீர் துளிக்க நின்று தொழுது கவலொறி களிக்கு நெஞ்சினர் கண்ணுதலெந்தை முன்னளித்தியால் என்றவனுடன் ஏகின புடை கடந்திடு பூதர்கள் போற்றுமத்தடை கடந்து தடுப்பரும் வேணிலான் படை கடந்தவர் பார்ப்படுமெண்ணிலாக்கடை கடந்து பின்னண்ணலேயே கண்ட முன்னரைழுது முறைமுறை சென்னிதாழ விரைஞ்சினர் சேனிடை துண்ணு மாதரந்தூண்ட வந்தண்மினார் உன்னு அன்பின் உததீனாழந்துளார் ஈர்க்கும் பாசத் திருவினை இன்றொடே தீர்க்கின்றாமிவன் என்னும் செருக்கினால் தூர்க்கின்றார் மலர்ச்சோதி பொத்தாண்மிசை போர்க்கின்றார் மெய்ப்பொடிப்பெனும் போர்வையே நேயமுந்த நெடும் பகல் நீங்கிய தாயை கண்டின் கன்றின் தகைமையாய் தூய தூயவந்தனையோடு தொழுமவர் வாயின் வந்தனவந்தன போற்றினார் அண்ணல் ஈசன் வடிவை அகந்தனில் எண்ணின் எல்லையில் இன்பம் பயக்குமால் கண்ணி நேர்வரு காட்சியராயிடின் பொண்ணுமோ தன் செயலோதவே மேலை வானவர் வேந்தொடுமெம்பிரான் சீலமேய திரு முன்பு மேவினார் மாலும் நான்முகத் தண்ணலும் வந்திருபாலும் ஆகிப் பரவினரென்பவே அம்புயாசனமுடையண்ணல் ஆழியான் உம்பரோடித் திறமுற்றுப் போற்றுழி செம்பொநேர் முடிமிசைத் திங்கள் சேர்த்திய எம்பிரான் அருள் புரிந்த இணைய கூறுவான் ஒன்றொரு குறைகளுமுறாத பான்மையால் நன்று நும் அரசியல் நடந்த ஓவெனா குன்றவில் குன்றவில்டையோர் குழகன் செப்பலும் நின்றமால் தொழுது இவை நெறியில் கூறுவான் பாதியில் அயன் படைப்பல்லது என்னருண் மேதியன் நடு தொழிலேனை விண்ணவர் ஏதவில் செயன்முறையாவும் கண்ணுதல் நாத நின்னருளினால் நடந்த நன்றரோ கருமணி மிடருடைக் கடவுளின் நுணி அருழுவதொன்றுளதனைக் கூறுவன் இருநில மேலவர் யாரும் நின்றனை பரமென உணர்கிறர் மாயைப் பான்மையால் நின்றன துரிமையை நிகழ்த்தி வேன்மையா என்றனை அயந்தனை எண்ணுவார் சிலர் அன்றியும் நின்னுடன் அநேகர் தம்மையும் ஒன்றெனவே நினைந்துரைக்கின்றார் சிலர் காலமும் கருமமமும் கடந்ததோற்பொருள் மூலமுண்டோவெனமொழிகின்றார் சிலர் மேலும் உண்டோ சில விளம்ப பிஞ்சையின் பாலுரு உணர்ச்சியே பரமென்பார் சிலர் ஆற்றுரு புனல் நீக்கலார் சேற்றிடை வீழ்ந்தன மறைகள் செப்பிய நீற்றோடு கண்டிகை நீக்கி வன்மையால் வீற்றொரு குறி கொடுமேவார் சிலர் காமமோடு வகையும் களிப்பு நல்களால் வாமமே பொருளென மதிக்கின்றார் சிலர் தோமிலாமோ வகை தொழிலும் வேள்வியும் ஏமமார்பொருளனை எம்புவார் சிலர் குறை செய்யாதியாம் ஒலிகள் யாவையும் பிரமமதே எனப் பேசுவார் சிலர் அரிது செய் நோன்பினால் சித்திகள் பொருள் பிரிதிலை எனப் புகழ்கின்றார் சிலர் பெருமை கொள்குலந்தொரும் பிறந்து செய்திடும் விரதமும் சீலமும் வினை கண்மாற்றிட வருகலும் பிறவுமாயங்கம்பிட்டு உயிர் பரவுதல் வீடெனப் பகருவார் சில அறிந்தறிந்துயிர் தொருமதுவதாகியே பிறந்திறந்து உணர்வெலாம் பெற்று நோன்பொடு துறந்து கொன்றிட்டன துய்த்துக் கந்த மற்றந்திடல் முத்தியா என்கின்றார் சீல நன்னல மாதரை நண்ணும் இன்பமே உன்னருமுத்தி என்றுவார் சிலர் இன்னன துறை தொருமேதியாவரும் துன்னரும் பிறவியுள் துன்ப நீங்களார் இறந்த நவரம் புலகெவரும் வேதநூல் மறந்தனர் பவனெறிமல்கி நாள் தொரும் சிறந்த நவையுயிர் செய்த தொல்வினை அமைத்தவாயினும் அங்கவர் போதமுற்றாசுரீவன சங்கையுமகினின் சரணமேயுற பொங்கவ சிறிதருள் புரிய வேண்டுமால் எங்கடம்பொருட்டென இறைவன் கூறுவா இனிதொரு திறமதற்கிசைத்து மாறுயிர் அனையவும் புறப்பவனாதலாலவர் வினையறு நெறிமையால் வேண்டுகிற்றினின் மனநொரு மெண்ணினை மறுத்தே மாசிலாய் காதலின் அருளு முன் கலையின் பன்மையில் கோதருமோர் கலை கொண்டு நேமி சுழ் அதனிடை வியாதன் என்றிடு போதகமுனி எனப் போந்து வைகுதி போந்து அவன் இருந்த பின் புகரிலாமரை ஆய்ந்திடின் வந்திடும் அவற்றை நால்வகை வாய்ந்திட நல்கியே மரபினோர்க்கெல்லாம் ஈந்தனை அவரகத் திருளை நீத்தியால் அன்னதோர் மறையினை அறிந்து மய்யமா உன்னிய நிலையினர் உள்ளம் தேரவும் மன்னவர் அல்லவர் மரபிற்றேறவும் இன்னமோர்மறையுளதி உங் கேண்மதி ஏற்றமதாகிய மறைக்கும் யாமுனன் சாற்றிய வாகமந்தனக்குமாங்கது வீற்றுற வருவது மன்று மேன்மையாராற்றவும் நமதியலறையும் நீரதே என் பெயரதற்கெனிலிது தேர்ளோர் துன்பமதகற்றிடும் தொல்புராணமாம் ஒன்பதிற்றிறவகை உண்டவற்றினை அன்புடை நந்தி முன் அறியக் கூறினேம் ஆதியில் நந்திபாலளித்த தொன்மை சேர்க்காதைகள் யாவையும் கருணையாலவன் கோதரவுணர்சனற்குமாரர்க்கிந்த நன்னீதியோடு அவனிடநிலத்தில் கேட்டியார் என்னலும் நன்றன இசைந்து தாழ்ந்தெழியும் முன்னவன் விடை கொடுமுளறியான் முதல் துன்னியவானவர் தொகையொடு ஏகியே தன்னுலகத்தின்மால் சார்தல் மேயினான் சார்தலுமயந்தனை சதமகத்தனை ஆர்தருமமரரை அருளின நவ்வவர் சேர்தறு புறந்தொருஞ்செல்லேவியே கார்த்தருமெய்யுடைக் கடவுள் வைகினான் திருவொடுமறுவியோன் செறிவுற்றெங்கனும் பரவுறுமியல் பெருபகவநாதலால் தரணியலருளினால் தனது சக்தியில் ஒரு கலை தன்னுடன் உதிக்க உன்னியே பங்கையத்து அயன் வழி பராசரப் பெயர் துங்கனன் முனி பனித்தூவல் எல்லையில் கங்கையில் யோசனகண்டியோடுர அங்கவர்த்தம் விடை அவதரித்தனன் மற்றவன் பதரி காவனத்தில் வைகியே அற்றமில்பாதராயணன் எனும் பெயர் பெற்றனாகியம் பிரான் தன் ஆணையால் கற்றிடாது உணர்ந்த நன் கரையில் வேதமே மோனகமுற்றிய முனிவர் மேலவன் தானுணர்மறையனும் தரங்க வேலையில் ஆனதோற்பொருளினை அறிஞர் பெற்றிட தூ நெறி கொண்ட நாற்றுரை செய்தானரோ கரையறு வேதமாம் கடலை நான்கவாய்பிரிநிலையாக்கியே நிறைவு பெற்றியார் புரை தவிர் முனிவரன் புகழ்வியாதன் என்றொரு பெயர் பெற்றனன் உலகம் போற்றவே விரவிய மறை தெரிவியாத நாமவன் குரவனே யான்ஞ்சனக்குமாரன் தன்னிடையே இருவகை ஒன்பதாயியல் புராணமும் மரபொடு கேட்டவை மனத்துட்கொண்ட பின் ஏத்திடு சுருதிகளிசைக்கும் மான் பொருள் மாத்திரைப்படாபெனாமாசில் காட்சியர் பார்த்து உணர்பான்மையார் பலவகைப்பட சூத்திரமானவன் சொற்று வைகினான் மயலறு பயிலரேவை சம்பாயனர் செய்மினி சுமந்துவான் தவத்தர் நால்வர்க்கும் வியலிருக்காதி யாம் வேத நான்கையும் உயர்வுரு தவத்தினான் ஓதினான் தோல்வருமறைகளின் சூத்திரத்தையும் மேல்வருசைமினி முதல மேதையர் நால்வருமுணறிய நவின்று நல்கினான் ஆள்வரு கடவுளை அணைய தன்மையா மெய் முனியனையரை விழித்து நீரினி இம்மறை இயல்பினோரெவர்க்குமீமென அம்முறை நால்வருமனைய வேதநூல் செம்மையொடு அளித்தனர் சிறந்துளோர்கெலாம் அன்னதோர் முனிவரன் அதற்குப் பின்னரே பன்னரும் தொகையினார் பதினெண் பான்மையாய் முன்னூறு புராண நூல் முழுது முற்றிய இன்னருள் நிலைமையால் எனக்கு நல்கினா வேதமது உணர்த்தருவியாத மாமுனி காதலன் நாம் எனக் கருணை செய்திவை ஓதுதியாவரு ஆதலின் உலகினில் கூறினேன் காமரு தண்டுழாய்க் கண்ணனாகிய மாமுனியருளினால் மறைகள்யாவையும் தோமரு புராண நூற்றொகுதி யாவையும் நேமிக் கொழுலகலா நிலவியுற்றவே நம்பனார்க்கு ஒரு பது நான்கு அம்புயத்து இரண்டு அலரியங்கியாம் சுடர்களுக்கு ஓரொன்று என்பரால் இம்பரில் இசைக்கும் அப்புறாணத்து எல்லையே எதிரில் சைவமே பபிடியம் ஆர்க்கண்டமிலிங்கம் மதிகொள் காந்தநல் வராகமே வாமனன் மச்சம் புதிய கூர்மே பிரமாண்டம் இவை சிவபுராணம் பதுமமேலவன் புராண மாம்பிரமே பதுமம் கருதுகாருடம் நாரதம் பிண்டு பாகவதம் அரிகதைப் பெயராக்கினேயம் மழக்கதையாம் இரவிதன் கதை பிரமகை வர்த்தமாம் இவைதாம் தெரியும் ஒன்பதிற்றிருவகைப் புராணமாம் திறனே இத்திரத்தவாம் புராணங்கள் ஒன்பதிற்றிரண்டின் அத்தனுக்குள புராணமீரைந்தினில் அடல்வேல் கைத்தலத்தவன் காந்தத்துள் அன்னவன் கதையை மெய்த்தொகைப்பட உரைப்பனென்றே முனிவிளம்பும் பூமி செய்யிருந்த புத்தேல் புரிந்திடு புதல்வர் தம்முள் ஏ முறு தக்க நீண்ட விருந்த நிக்குமரியான தீமையை அகற்ற அம்மை சிந்தை செய்திமையன் அண்ணன் மாமகளாகி நோற்று வைகினாள் வைகுநாளில் அவுணர்களோடு சூரணவனிவே தோன்றி நோற்று சிவன் வரமளிக்க பெற்றுத்தேவரியாவரையும் வென்று புவிதனில் உவரி தன்னில் புங்கவர் புனைவன் செய்த தவளரு மகேந்திரத்தில் வைகினான் தானை சூழ அனையதோர் காலை வெள்ளி அடுக்கலிற் சனகநாதி முனிவரர் தமக்கு தொல்லை மூவகைப்பதமும் கூறி இனியதோர் ஞான போதம் இத்திரமென்று மோனத்தனி நிலையதனைக் காட்டித் தற்பரன் இருந்தா நன்றே வீட்டிருந்தருளுமெல்லை வெய்ய சூர் முதலாவுள்ளோர் ஆற்றவும் தீங்கு செய்தே அமரர்கள் சிலரை பற்றி போற்றிடும் சிறையில் உயிப்ப புரந்தரன் முதலாவுள்ளோர் மாற்றும் துயரின் மூழ்கி மறைந்த நராகிவைஹீ சங்கரன் மோனத்தன்மை சதுர்முக குறைப்பவனான் வெங்கனை வேளை உய்ப விழித்தவன் புறநீராக்கி பங்கையன் முதலாவுள்ளோர் பலரும் வந்திறங்கிப் போற்ற அங்குரை மோனம் நீங்கி அவர் கருள் செய்தானை என் ஓரெழு முனிவர் தம்மை உங்களுக்கிரைவந்தன்பால் பேரருன் முறையால் தூண்டிப் பெருமணம் பேசிவித்து பாறறு நோன்பின் மிக்க பராபரை அன்பு தேர்ந்து காரணி தெந்தை திந்தை கடங்களோடு இமயம் புக்கான் புடையகள் இமயந்தில் புவனங்கள் முழுது மீண்ட வடபுவி தாழ்ந்து தென்பாலுயர்தலும் மலையன் தன்னில் கடமுனிதன்னை ஏவிக் கௌரியை மணந்து பின்னர் அடன் மத வேளை நல்கி அனங்கனேயாகச் செய்தான் மண்புனை கையிலை தன் நிலமலை மகளோடு மீண்டு முன்பெனவமர்ந்து நாதன் முழுது உலகு உயிர்கெட்கெல்லாம் இன்பமும் புணர்ப்பும் நல்கிமையவர் யாரும் வேண்ட தன் பெருநுதற்கட்டியார் தந்தான் அந்த விளையாட்டுள்ள அருமுகக் தன்னை தந்திடும் எல்லைன் தானையன் தலைவராக முந்திய விரல் சேர் மொய்பன் முதலிய விளக்கத் துன்பான் நந்திதன் கணத்தினோரை நங்கை பால் உதிக்கச் செய்தான் அண்ணலங்குமரப்புத்தேள் அலகிலா ஆடல் செய்து மண்ணுரு கடலும் வெற்பும் வானமும் திரிபு செய்து துண்ணெனக்குழவியே போல் தோன்றிடாதனை நோக்கி விண்ணவர் யாரும் சூழ்ந்து பெ ஆரமர் செய்துாரை அட்டுடன் உயிரும் நல்கி பேரு நிலைமை காட்டிப் பெரலரும் காட்சி நல்கி நாரதன் மகத்தில் தோன்றி நடந்ததோற் தன்னை ஊர்தியதாகக் கொண்டே ஊர்ந்தனன் ஒப்பிலாதான் மறை முதற் குடிலை தன்னின் மான் பொருள் முறைகடாவி கமலப் புத்தேல் விடை கொடான் மயங்கக் கண்டு சிறையடை அவனை வைத்துச் செகமெலாமளித்து தாதை குறை இறந்திடவே விட்டு குருமுனிக்கு அதனைந்தான் ஆவதோர் காலை ஈசன்னர்முகப்பரனை நோக்கி ஏவரு முடிக்க ஒண்ணா திருந்த சூர் முதலோர் தம்பால் மேவினை பொறுதுவென்று விரிஞ்சனே முதலாவுள்ள தேவர்தம் இன்னல் நீக்கிச் செல்லுதி குமரென்றான் விராவிய விளக்கத்தொன்பான் வீரரை வெய்ய பூதர் இராயிர வெள்ளத்தோரை இகற்படைமான்றேரோடு பராபரனுதவித் தூண்ட தராதலம் புக்கு வெப்பை தாரகனோடு செற்றான் பூவினன் முதலாவுள்ள புங்கவர் வழிபட்டு ஏத்த தேவர்தம் கிரியின் வைகித் தெந்திசை நடந்து தாதை மேவருமிடங்கள் போற்றி மேதகு செய்ஞ்சல் நன்னி மூவிறு முகத்தன் முக்கண் முன்னவன் படையைப் பெற்றான் பரணருள் படையைப் பெற்று பராசரன் சிறார் வந்தேத்த திருவருள் சென்று செந்திலின் மேவிச் வரமொடு திருவும் சீரும் வாசவன் குறையும் வானோர் குரவனை வினவி அன்னான் குரவே குமரன் தேர்ந்தான் அறத்தினை உன்னி ஐய நாடல் சேர் மொயம்பன் தன்னை புறத்தகு மரபில் தூண்டி ஒன்னலன் கருத்தையோர்ந்து மரத்தொடு கடலுள் வீர மகேந்திர மணிகியேதன் புறத்துள்ளதானையோரார் சூர்கிளை போன்ற சற்று சீயமாமுகத்தன் என்னும் செருவலாந்தனையுமட்டு மாயையும் திருவும் சேரும் பரங்களும் பிறவுமாற்றி ஆயிரம் விருநாளண்டத்தரசனான் சூரன் தன்னை ஏ என்னுமளவில் வேலால் இரு துணிப்படுத்து நின்றான் துணிப்படு சூரனோர்பால் சுட்டுவாரணமாயோர்பால் பிணிமுகமாகி நிற்பப் பெருந்தகை அவற்றை ஊர்தி அணிபடு துவசமாக்கி அப்பகல் செந்தில் வந்து மணி சொறி அருவி தூங்கும் வான் பரங்குன்றம் சேர்ந்தான் தெய்வதயானை என்னும் சீர்கெழுமடந்தை தன்னை அவ்விடை வதுவையாற்றியனும் சில நாள் வைகி மெய்வியனுலகிற் சென்று விண்ணவர்கரசனாக்கி எவ்வமில்மகுடம் சூட்டி இந்திரன் தன்னை வைத்தான் செல்பகலங்கண்மேவிச் சேனையோடங்குந்தானும் மல்லலங்கையிலை ஏகி மங்கை பங்குடைய வண்ணல் மெல்லடி வணங்கி கந்தவற்புரை நகரின் ஏகி எல்லையில் அருளால் வைகித் தணிகையில் எந்தை வந்தான் சாரலினோங்கு தெய்வத்தணிகை மால்வரையின் மீது வீரமதுடைய வேலோன் வீட்டிருந்திடலும் மங்கள் நாரதன் வந்து தாழ்ந்து நவை தவிரின மாதின் சீரழில் நலத்தைக் கூற அவள் சிந்தை வைத்தான் வள்ளி மால் வரையில் போந்து மானிடை பிறந்த தெய்வக் கிள்ளையை அடைந்து போற்றி கேடில் பல்லுருவம் காட்டிக் கள்ளமோடொழுகிப் பன்னாட்கவர்ந்த நன் கொணர்ந்து பின்னர் தெள்ளு சீர்வேடர் நல்கத் திருமணம் செய்து சேர்ந்தான் செருத்தணி வரையில் வந்து சில பகல் வள்ளி தன்னோடருத்தியின் மேவிப் பின்னர் அவளொடும் கந்த வெற்பின் வரைத்தனிக்கோயில் புக்கு வானமின் பிரிவு நீக்கி கருத்துரை இருவரோடும் கலந்து வீற்றிருந்தான் கந்தன் என்றிவை அனைத்தும் சூதன்இயம்பலும் முனிவர் கேளா துன்றிய மகிழ்வார் சென்னி துளக்கி எங்கிதனைப் போல ஒன்றொரு கதையும் கேளே முறைத்தனை சுருக்கி அங்கள் நன்றிதன் அகலம் கேட்க நனி பெரும் காதல் கொண்டே என்னவே முனிவரானோர் யாவருமெடுத்து கூற மன்னியவருள் சேர் சூதன் மற்றவர் ஆர்வம் நோக்கி அன்னவை சுருக்கமின்றி அறைந்த நன் அவ்வாறோர்ந்து தொன்னெறிவழாதியானும் வல்லவா தொகுத்து சொல்வேன் தொன்னெறிவழாதியானும் வல்லவா தொகுத்துச் சொல்வேன்